ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தம்ங்கிற தலைப்பில் ஸ்ராத்திற்கு நாம் வரிக்கப்பட்ட பிராமணன் இருக்க வேண்டிய நியமங்கள் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதில் போஜனத்தில் உட்கார்ந்த பிறகு நியமங்கள் கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த கட்டுப்பாடுகளில் குறைபாடுகள் வந்தால் அது அந்த ஸ்ராத்தம் பண்ணுற கர்த்தாவையும் பாதிக்கும் அந்த ஸ்ராத்தமும் நஷ்டமாக ஆயிடுறது அந்த ஸ்ராத்தத்திற்கு வந்த பிதற்களும் நரக்கத்தை அடையிறா ஸ்ராத்தம் பண்ணுறவனும் பாப்பத்தை அடையிறான் இவ்வளவு நஷ்டம் இருக்குது அந்த நியமங்களில் குறைபாடுகள் இருந்தார் அதற்காகத்தான் அப்படி வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் சொல்லப்படுறது அதிலெல்லாம் இந்த நாளில் அந்த அளவுக்கு கவனிக்கப்படாமல் ஒரு குறைபாடுகள் ஏற்படுறதுனால தான் ஸ்ராத்தங்கள்லாம் கைவிடப்பட்டு போகிறது பிதிர்ஷாபத்தினால அந்த ஸ்ராத்தங்கள் செய்தாலும் அது பலனை கொடுக்காமல் போகிறது ஸ்ராத்தத்திற்கு பலனை கொடுக்காமல் போகிறதுங்கிறத அனுபவித்து தான் பார்க்க முடியும் கையில் தூக்கி காண்பிக்க முடியாது வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்குறோம் அப்போ பார்த்து பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதை திரும்ப நம்ம செய்ய முடியுமோ செய்ய முடியாது பஷாத்தாபம் தான் மிச்சப்படும் பஷாத்தாபம்னா நடந்ததை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும் ஆகினால அது மாதிரி ஆகக்கூடாது எவ்வளோ செலவழித்து அந்த காரியத்தை செய்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் சேர்த்த பணத்தை செலவழிக்கணும் அதை சரியான முறையில் செய்துவிடணும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு அந்த நியமத்தோடு இருந்து அந்த சிராதத்தை நாம் செய்யணும் அதற்கு வரிக்கக்கூடிய பிராமணரும் இவ்வளோ கட்டுப்பாடுகளோடு இருக்காரான்னு நாம் ரொம்ப பரீட்சை பண்ணி அவர்களை சொல்லணும் சாப்பிட வரக்கூடிய பிராமணனும் இவ்வளவையும் மனசில் வச்சுக்கணும் அங்கே வந்து கோபத்தாபங்கள் படுறது அவர் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுகிறார் அப்படின்னா அதனால் கோபம் வருது சண்டை வருது அப்படியெல்லாம் நடந்துக்கப்படாது நாம் ஸ்ராத்தத்துக்கு போயாச்சின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவேப்படாதுன்னு சாஸ்திரம் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது ஸ்ராத்தே புஞ்சன் திஜோயஸ்து பகுபாஷி மிதாசனா சபாபி நரக்கம் யாத்தி ஸ்ராத்தஹந்தா பவேத் துவம் ஸ்ராத்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சொல்ற மந்திரங்களை மனசில் வாங்கிட்டு சொல்லணும் போஜனம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பணும் இதுதான் நடக்கணும் அங்கே அங்கே வந்த உடனே லோக்கங் லோக்காயத்திகமாக பேசுறது குடும்ப விஷயங்கள் பேசுறது அரசியல் பேசுகிறது அப்படி பேச்சுங்கிறது வரக்கூடாது ஏன்னால் அந்த சிராதத்துக்கு நம்முடைய பிதற்கள் மாத்திரம் இல்லாமல் திருப்தி இல்லாத நம்முடைய வம்சத்தில் பிறந்த நிறைய பேர் அந்த சிராதத்துக்கு வர அவர்கள் கலகத்தை ஏற்படுத்திகிண்டே இருப்பாள் வாக்கில் சனி வந்துடும் கடுமையாக பேசும்படியாக வரும் ஏன்னா வெறும் வயறு மணி ஆறுது பசிக்கிறது வெயில் ஜாஸ்தியாக அடிக்கிறது கோபதாபங்கள் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா கோபம் வரும் அப்போது பேச்சு பெருத்ததுன்னா சண்டை வந்துடும் பகுபாஷே மிதாசனஹா யார் சாதத்துக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக பேசுகிறானோ சாப்பாட்டை ரொம்ப குறைச்சலாக சாப்பிட்றானோ சபாபி நரக்கம் யாத்தி அந்த பிராமணன் பாபியாக ஆயிடுறான் நரக்கத்தை அடையிறான் श्राद्धहंता பவேத் துருவம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஸ்ராத்தத்தை வீணடித்தவன் அப்படிங்கிற போஸ்ட் அவனுக்கு கிடைக்கிறது யமதூத்தர்கள் அப்படி கூப்பிடுவான் அவன் ஸ்ராத்தஹந்தா அப்படின்னு கூப்பிடுவான் ஸ்ராத்தத்தை கொன்னவன் அப்படின்னு அதுக்கெல்லாம் நாம் ஆளாகப்படாது நஸ்பிருஷேத் வாமஹஸ்தேன புஞ்சானோன்னம் கதாச்சனா இடதுகையினால் எதையுமே தொடக்கூடாது இது எப்பொழுதுமே உள்ள நியமம் எதை எடுத்தாலும் இடதுகையினால் எடுக்கப்படாது எதை கொடுத்தாலும் இடதுகையினால் கொடுக்கக்கூடாது எதை தொடுறதாக இருந்தாலும் இடதுகையினால் தொடக்கூடாது ஸ்ராத்தத்தில் ரொம்ப முக்கியம் அண்ணம் சாப்பிடக்கூடிய வஸ்து எதையுமே இடதுகையினால் தொடக்கூடாது நபாதோ நசிரோவஸ்திம் நபதா பாதனம் ஸ்பிருஷேத் சும்மா அடிக்கடி தலையை சொறிஞ்சுட்டே இருக்கிறது காதைத் தொடக்கிறது மூக்கைத் தொடக்கிறது கண்ணை தொடச்சிக்கிறது உடம்பை சொறிஞ்சின்ண்டே இருக்கிறது இப்படி சேஷ்டைகள் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது எப்பொழுதுமே செய்யப்படாது உட்கார்ந்தால் பிசாமல் இருக்கணும் அனாவசியமாக முதுக சொறியிறது கையை சொறிகிறது தலையை சொறிகிறது கோதிக்கிறது மூஞ்சியை தொடச்சிக்கிற ஏதோ ஒன்று செய்துண்டே இருக்கப்படாது மௌனமாக இருக்கணும் பேசப்படாது ஸ்ராத்தத்தில் ரொம்ப முக்கியம் கை கால்கள் நேராக இருக்கணும் அனாவசியமாக அங்கங்களை தொடப்படாது நப்பதா பாஜனம் ஸ்பிருஷேத் சாப்பிடக்கூடிய இலை தட்டு எதுலேயும் கால் படப்படாது ஆசை நான் உட்கார்ந்துருக்கிற கால் படக்கூடாது தீர்த்தபாத்திரம் பக்கத்தில் வஸ்துக்கள்லாம் வச்சுருக்கோம் அவைகளில் கால் படக்கூடாது ஆசனத்துக்கு தர்பம் போட்டிருப்பா தர்பேல கால் படக்கூடாது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் தந்தச்சேதம் ஹஸ்தபானம் வர்ஜயேச்ச அதிபோஜனம் ரொம்ப தந்தச்சேதம்னா பல்லுனால கடிச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற பொழுது சத்தம் வரப்படாது ஹஸ்தபானம் சாப்பிட்ற பொழுது தினப்படி சாப்பிட்டால் ரசம் நல்லா இருக்குது அல்லது மோர் நல்லா இருக்குன்னா கையில் வாங்கி சாப்பிட்றதுன்னு உண்டு அதை சிராதத்தில் ஹஸ்தபானம் பண்ணப்படாது கையில் வாங்கி சாப்பிடக்கூடாது தயிர் போடுறா மோர் போடுறான்னா கையில் வாங்கி குடிக்கப்படாது தேன் போட்டா கையில் வாங்கி குடிக்கப்படாது ரசம் போட்டால் கையில் வாங்கி குடிக்கப்படாது வர்ஜ ஏற்ற அதிபோஜனம் அதே போல் உருடியாக சாப்பிடப்படாது ஸ்ராத்தத்தில் மிதமாக சாப்பிடணும் வயிறு அளவு சாப்பிடணும் ஒரேடியாக ஒருத்தன் அசாத்தியமாக சாப்பிட்றான்னா அவனை சிராதத்துக்கு சொல்லப்படாது மிதமாக சாப்பிட்றவனாக இருக்கணும் உச்சேஷணம் பூமி கதம் அஜிம்ஹசா ஷட்டிய சாசவர்க தித்திரியே பாகதேயம் பிரச்சதே ஏன் இதெல்லாம் சொல்கிறா தர்மசாஸ்திரத்தில் அப்படின்னா நாம் சாப்பிட்ட பிறகு அந்த இலையில் பாக்கி உள்ள வஸ்துக்கள்லாம் சில பித்தர்களுக்கு அது போய் சேர்றது நாம் எ கடிச்சுட்டு பாக்கியை வச்சால் அது அவர்களுக்கு போய் சேர்றது நான் வாயிலேருந்து எடுத்து எடுத்து போட்டால் அதெல்லாம் அவர்களுக்கு போய் சேர்றது அப்படி போகப்படாது அது என்ன மாதிரி பித்திருக்களுக்கு போய் சேர்றது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விதங்களில் நிறையா பேர் நமக்கு சகாயம் பண்ணுறா பிரசவத்திலருந்து ஆரம்பித்தா நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னா தாயார் வயத்துலேருந்து நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு நர்ஸு இருந்திருப்பா டாக்டர் இருந்திருப்பார் நாம் ஸ்கூலில் படிக்கிற பொழுது அந்த ஸ்கூலை சுத்தம் பண்ணுற வேலைக்காராக இருந்திருப்பா அங்கே குடிக்கிறதுக்கு ஜலங்குணுந்து கொடுக்குறவா இருப்பா அதே போல் நாம் பிரயாணம் பண்ணினால் நமக்கு டிரைவர் இருப்பார் நம்மளை கொண்டு போய் சரியான முறையில் எந்த வண்டி மேலேயும் மோதாமல் நம்மளை கொண்டு போய் சேர்த்தவர் இவர்களுக்கெல்லாம் தாசவர்க்கம்னு பேர் நம்ம வாழ்க்கையில் அங்கங்கே வந்தவர்கள் நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற வேலைக்காராக இருப்பா அடிச்சிருக்கிற வீடை ஒட்டட அடித்தவா அலம்பு ஒட்டவா பெருக்கினவா பல சமயங்களில் அது மாதிரி நமக்கு நிறையா சகாயம் செய்தவர்கள் தாசவர்களுன்னு பேர் அவர்களுக்கெல்லாம் அந்த இலையில் உள்ள இந்த பாக்கிய அந்த பித்ரலோகத்தை அடைஞ்ச அது மாதிரி நம்முடைய தாசர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கிறா தேவதைகள் அவர்களுக்கெல்லாம் நாம் கடமைப்பட்டிருக்கோம் அதுதான் மகாலயசிராதம் பண்ணுற பொழுது மகாலயசிராதம் அன்னரூபமாக நாம் செய்தோமானால் கடைசியில் தர்மபிண்டம்னு மூன்று பிண்டம் உண்டு மூன்று பிண்ட பிரதானம் அது ரொம்ப முக்கியம் அந்த பிண்ட பிரதானம் எதற்குன்னா நம்முடைய வாழ்க்கையில் அங்கங்கே வந்தவர்களுக்கு அது போய் சேர்றது நமக்கு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக அவ்வப்பொழுது இன்ஜெக்ஷன் பண்ணினவர்கள் அவர்களெல்லாம் கூட நமக்கு வேலை செய்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் கடமைப்பட்டுருக்கோம் அவர்களுக்கெல்லாம் அது போய் சேர்றது அதுபோல் தான் வருஷா வருஷம் சாத்தம் பொழுது அந்த இலையில் உள்ள பாக்கியெல்லாம் கடைசியில் மந்திரம் சொல்லி அதை கீழே ஒதுக்கிறதுன்னு உண்டு அது அவர்களுக்கு போய் சேர்றது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அந்த எண்ணத்தோடு நாம் போஜனம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவைகள்லாம் ஸ்ராத்திற்கு போஜனத்துக்கு வந்த பிராமணருக்கு உள்ள நியமங்கள் மேற்கொண்டு உள்ளதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்